सचिदान रूपाय नमो சச்சிதானிணே நமோ வேதாந்திசாட்சிணே पुरुषोत्तमस्य சகசிரமூர் புருஷோத்தமை பாயனோம் வேதாஜாஸே முனி சகூ पुरुषोत्तमस्य சன பதா சகசவ ஜன்மராை ருதிரோரா விஷுச்சி अमृतशाश्वतस्थाणु वरारोह महात मुद नाम मोदी रुद्र संहार प्रजा संहरन रोदयती रुद्र ஜனங்கள் ஜீவர்களுடைய சரீரங்களையெல்லாம் அழிக்கிற போது ஜீவர்கள் அழுகிறார்கள் ஆக சம்ஹார காலத்தில் ஷரீரத்தையெல்லாம் பகவான் அழிக்கிறார் பிரஜ பிரபஞ்சத்தையே அழிக்கிற போது அப்போ ஜனங்கள்லாம் அழுகிறார்கள் மரண சமயத்தினே அழுகிறார்கள் பிறக்கிற போதையும் அழுகிறார்கள் இறக்கிற போதும் அழுகிறார்கள் பாடுறான் பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் ஆக ருத்ரகா அதாவது ரோதயத்தி நிச்சு அதாவது அழும்படி செய்கிற இந்த ஜீவர்களையெல்லாம் ஜனங்களையெல்லாம் எல்லாம் ஆகும் காலத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறான் போகும் காலத்தில் எல்லாம் துக்கப்படுறான் ஆக சந்தோஷப்படுத்துகிறதும் அவர் தான் துக்கப்படுத்துகிறதும் அவர் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்படி நம்ம அந்த அந்த ஒரு ஆட்டிடியூடு வந்ததுன்னா நமக்கு அதில் துக்கம் இல்லை வள்ளுவர் சொல்கிற மாதிரி அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஒம்புதல் தேற்றாதவர் அப்படின்னு ஒரு குரலை சொல்லுவார் அதாவது நமக்கு வந்து போயிட்டேன்னு சொல்லி கல் கஷ்டப்படுவோம் ஆனால் வந்தபோது சந்தோஷப்படாமல் இருக்கிறவன் போகும்போது அழமாட்டாங்கிறார் அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர் பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர் அற்றேம் அல்லல் படுபவோ அப்படின்னு அர்த்தம் ஒரு பொருளை அடைஞ்ச காலத்தில் அதை அடைந்து விட்டோம் என்று மகிழாதவர் அதை இழந்த இழந்த காலத்தில் வருந்து வரோ ஆகையினால் நம்ம என்ன இதெல்லாம் பாவனை இதுதான் ஈஸ்வர சம்பந்தம் ஈஸ்வரன் கொடுக்குறான் ஈஸ்வரன் எடுத்துக்கிறான் ஈஸ்வரன் சரீரத்தை கொடுக்குறான் ஈஸ்வரன் துக்கத்தை கொடுக்குறான் இது ஒரு பாவனை என் கர்மாவனால நான் வந்து பிறந்திருக்கேன் என் கர்மாவனால சுகதுக்கத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது இன்னொரு பாவனை ஆனால் இந்த கர் நான் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த பலனை பகவான் கொடுத்துட்டுருக்கான் அது ஒரு இன்னொரு ஆட்டிடியூடு ஆக பகவான் அழை வைக்கிறதுல அவருக்கு என்ன சந்தோஷம் நம்மளை சிரிக்கிற வைக்கிறதுலேயோ அழை வைக்கிறதுலையோ அவருக்கு எதோ ஆனந்தம் இருக்கா துக்கம் இருக்கா அவர் என்ன இதுதான் நீதிபதி மாதிரி நீதிபதினால் உண்மையான நீதிபதி நீதி அவரை வந்து என்றைக்குமே அதிலேருந்து தப்ப முடியாது அவரே வந்து அவர் போட்ட சட்டத்தை அவர் இப்படி மாறுவார் ஆகையினால இங்கே நம்ம ராகத்வேஷம் உள்ள ஜட்ஜு ஜட்ஜஸ் எல்லாம் இருக்கலாம் உள்ள லவ் லவ் காம இச்சைகள்லாம் இருக்கிறவரெலாம் இருக்கலாம் அவருக்கு பகவானுக்கு ஆப்த காமச அது அவரோட தர்மம் அதனால் இந்த பிரபஞ்ச நியதி அந்த பகவான் ருத்ரனாக இருந்து அதனால் அவருக்கு பேர் ருத்ரஹான்னு பேர் நல்லத்துக்காக தான் அழ வைப்பார் அழ என்னது அழ சொல்லி இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளலுங்கிறாரு திருவள்ளுவர் அதனால் நம்மளை அழ வச்சாவது நமக்கு நல்லது சொல்லணும் நமக்கு கஷ்டம் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு இன்னும் பண்படுகிறோம் அர்த்தம் துக்கம் வர வர வர துக்கத்தில் தான் நன்றாக மனுஷன் சிந்திக்கணும் அதுக்கு சத்சங்கம் ஆனோம் துக்கம் வருதுன்னு சொல்லி எந்தையா குடிச்சி எதையா பண்ணி அப்படி வாழ்க்கையை வீணடிச்சுட்டு அப்படியா துக்கம் நல்லா உட்கார்ந்து யோசித்து ஈஸ்வர ஆராதனை பண்ணி சத்சங்கத்தில் இருந்து என்ன துன்ப புடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய் ருதம் த ராத்தி ததாதி இத்தி வாகு இதிவா அர்த்தம் ருதம் ददाति दुखते अर्थम तुनते तरह पकड़ अर्थम रु दुखम दुख कारणम पढ़ते तुम चल रयतीवाद्रा तुंपत तुनपत्क कारण अड़क्रार अक ना और व्याख्यान पड़ेर இது பாருங்கோ அவர் சொல்கிறார் நிறைய ருதிர் அஸ்ரு விமோச்சனே அப்படின்னு ஒரு சூத்திரத்தை கோட் பண்ணுறார் அப்புறம் ரோதேர் அது வேறு இதெல்லாம் எப்படி இந்த ருத்ர சப்தமே கிரியேட் ஆகுறதுங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறார் எல்லாம் கிராமர் பாயிண்ட்ஸ் அத்தனையும் அப்புறம் ரோதனம் ருத்து ருதம் ராத்தி ததாதி தி வி ராதானே ருதிர் அஸ்ரு விமோச்சனே ே அதில் எல்லாம் எப்படி பிரத்யகங்கள்லாம் சேர்வதுன்னு சொல்கிறார் த்ரு கதௌ அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறார் அந்த பாவித் அந்நோ அயம் ருத்ர சப்தத்துக்கு நிறைய இதெல்லாம் வந்து ரொம்ப தாத்துவம் எடுத்துக்கிறார் ருதிர் அஸ்ரு விமோச்சனே அப்படின்னு இருக்குது ருதிர் அஸ்ரு விமோச்சனைங்கிறது இந்த கணமெல்லாம் போடலை அதில் அப்புறம் இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுறதுங்கிறது அழகாக சொல்கிறார் நான் அதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லலை பாஷத்தையே பார்ப்போம் ருகு துக்கம் துக்க காரணம் வா திராவயத்தி இதுவா ருத்ரகா ருகுன்னா என்ன அர்த்தம் துக்கங்கிறார் அப்புறம் என்னது துக் ருகுங்கிறதுக்கு துக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்குது துக்க காரணம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது நான் துக்கப்படுறேன் துக்கப்படுறதுக்கு காரணம் என்ன என்னோடய வியாதி இல்லாட்டி நான் வந்து என்னோடய பணம் போயிடுத்து ரிலேஷன்ஷிப்பெல்லாம் போயிடுத்து ஆக துக்கத்துக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லாட்டி துக்கத்துக்கு காரணம் பார்ப்போம் துக்கத்தை போக்கிறார் துக்கத்தை எப்படி போக்குறாருனா துக்க காரணத்தை போக்கிறதுனால துக்கத்தை போக்குறார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யும் அது மாதிரி துக்கத்தை போக்குறாருனா எப்படி போக்குறாருனா துக்கத்தை போக்குறாருன்னு எடுத்துக்கலாம் இல்லை துக்க காரணத்தை போக்குறாருன்னு அர்த்தம் துக்கத்தை போக்குறது துக்க காரணத்தை போக்குறதுனால தான் முடியும் அப்படி திராவயத்திங்கிறார் ருஹூ திராவயதி இது வா ருத்ரா முதல்ல ரோதயதி இது ருத்ரா ருதம் ராத்தி இது ருத்ரஹா ருஹூ திராவயதி இது திருத்ரஹா மூணு அர்த்தம் சொல்லியிருக்கார் துக்கம் துக்க காரணம் வா திராவயதி திராவயத்தின்னா ரிமூவ் பண்ணுற நீக்கிறதுன்னு அர்த்தம் அப்புறம் வந்து ரோதனா திராவணாத் வாபி ருத்ர இத்தியுச்சது ரோதனாத் திராவணாத் ஆழவும் வைக்கிறார் அப்புறம் என்ன பண்ணுறார்னா தொட்டில் அந்த குழந்தைய கிள்ளவும் செய்கிறார் அதுக்கப்புறம் தாலாட்டும் பாடுறார் சொல்கிறாங்க இல்லையா குழந்தையை கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுறான் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டா இல்லையா ஆமாம் அது கத்த வச்சு அது ஆட்டுறான்னா அது மாதிரி ரெண்டும் பண்ணுறாருண்ணா ரோதநாத் ராவணாத்வா அதனால ராவணனுக்கே அது பேர் அதுக்கு வந்தது காரணம் என்னென்னா அவன் வந்து இந்த கைலாச பர்வதத்தை தூக்கிற போது சுவாமி வந்து ஒரு கட்டவிரளால் அது அமர்த்தினார் அப்படின்னு கதை சொல்கிறது அப்போ அமைத்தின உடனே கை அடியில் போயிருக்கும் இல்லையா அழுதான் அதனால தான் அவனுக்கு பேர் ராவணன் பேர் ராவண சப்தத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிற வழக்கம் சிவபெருமானால் அழ வைக்கப்பட்டவன் அதனால் அவனுக்கு பேர் ராவணன் அப்படி ஒரு அர்த்தம் சொல்லி கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் சில விளக்கங்கள்லாம் இருக்குது காட்டுறேன் பாருங்கோ ஓ சாரி ம் இருபா இது இதில் நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்குது இது அன்றைக்கே ஒன்று சொன்னேன் சோ ரோதீத் எதரோதீத் தத் ருத்ரஸ்யருத்ரத்வம் சரோதீத் எத் அரோதீத் தத் ருத்ரஸ்யருத்ரத்வம் வேத மந்திரம் காட்டகத்தில் இருக்குது காட்டகங்கிறது தனி போர்ஷன் கட்டோபனிஷத்தில் அது அது தனியாக ஒரு இது நச்சுக்கேற்ற யஜத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாகம் அது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்லிக்கொண்டிருக்கோம் வழக்கத்தில் இருக்குது அது மூணு மூணு பெரிய சாப்டர் அது வந்து இந்த நச்சிக்கையத்தை யக்கியம் எப்படி பண்ணணுங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குது அதையும் உபனிஷத்தையும் சேர்ந்து தான் பாராயணம் பண்ணுறது வழக்கம் ஆஹா அது காட்டகம் அப்புறம் இன்னொன்று ருத்து வைதிகா சப்தஹா இது வந்து எங்கே இருக்குதுன்னா யோ தேவம் புரஸ் தி ரு மஹர்ஷி ருதிர மஹர்ஷி ருதிரான்னு ஒரு வாக்கியம் வருகிறது வேதத்தில் அந்த இடத்துல சாயணபாஷையை என்ன சொல்கிறார் ருத்துங்கிறதுக்குதாங்கிற வைதிக்கம் திரவீ திரவீனோ மகர்ஷி ருதிர யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதிகா அதெல்லாம் இந்த மந்திரம்லாம் நம்ம படித்தோம் மகாநாராயண புருஷத்தில் ஆக தைத்திரிய ஆரண்யத்தில் இந்த மந்திரம் வருகிறது அனோரணியான் அப்படிங்கிற அணுவாக்கத்தில் இதுக்கப்புறந்தான் நகர்மணான பிரஜையா மந்திரங்கள்லாம் வருகிறது ஆஹா அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ அர்த்தம் பார்த்துருக்கோம் இது பிரமாணம் காட்டுறதுக்காக சோரோதித் எதரோதீத் தத்ருத்ரஸ்யருத்ரத்துவம் அதனால் இது நிறைய இன்னும் நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது சங்கரபாஷ்யத்தில் இருக்கிறது மாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம் சாந்தமத்தில் பிராணா வாவரு எதம் சர்வம் ரோதய்தீ பிராண ருதிரௌ ருதிரோ ரவுதி சத ரோ ரூயமாண ரோரூயமான திரவீதி வா யர்வாரு எதருத் தது ருவம்ோம்மாண்ட பூர்வம் யோ வைவேதாச்சோதி தஸ்மஸ்வாணத்தை பரிரட்சித்திரமீது சன்னத் திரேயம் அத்திருஜத்தம் யே தான் தவிர க்ஷராணி இந்தோவருணோமோர ருத்ரஃப் पते நாம் பத்தே எல்லாம் நிறைய எங்கெல்லாம் வேதத்தில் வந்திருக்குங்கிறதுக்கு ஒரு கொட்டேஷன் சரி அதுக்கு புராணத்திலேருந்து ஒரு கோட் பண்ணியிருக்கார் இதுக்கு தான் அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தோம் போன வகுப்பில் முடிஞ்சு போச்சு ருர்துக்கம் துக்கஹே தும்பா தத் திராவயதி எஃப் பிரபு ருத்ரயித்யுச்சத்தை தஸ்மாத் சிவகா பரம காரணம் சிவனுக்கு தான் இந்த பேர் துக்கத்தையோ துக்க காரணத்தையோ போக்குகிறவர் எந்த பிரபுவானவர் போக்குகிறாரோ அவருக்கு ருத்ரஹான்னு பேர் அவர் தான் சிவ சிவன் என்று சொல்லப்படுகிறார் ஜகத்துக்கு பரம காரணமாக இருக்கிற சிவன்தான் அவர் அப்படிங்கிறது இனி அடுத்தது ருத்ரஷப்தத்துக்கு அர்த்தம் முடிஞ்சுது அடுத்தது பார்க்கலாம் சீர்ஷா புருஷா இன்வாத் பிராசிரஸ் பூராம்சி சிரசி ஷிராம்சி நபும்சலிங்கம் ஷிரஸ் ஷூ நீராம்சி எஸ் தலைகள் யாருக்கு இருக்கிறதோ எவருடையவையோ அவருக்கு பகுஷிராகான்னு ஒரு பேர் அதுக்கு பிரமாணம் கேட்டார் சஹசிரசீருஷா புருஷா வே இத்தி மந்திரவர்ணாத் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பிபர்த்தி லோகானிதி பிரபு பப்ரு பிபர்த்தி லோகாநிதி பப்ருஹூ பப்ருஹூ பப்ருகுங்கிறத லோக்கான் பிபர்த்தி உலகங்களையெல்லாம் தாங்குகிறார் எப்படி குடம் என்கின்ற ஒரு பெயரையும் வடிவத்தையும் அதனுடைய செயலையும் எந்த மண் என்ற ஒரு வஸ்து தாங்குகிறதோ அது மாதிரி சைத்தன்யாத்மகமாக தாங்குகிறார் அப்படின்னு சொல்லணும் ஆக பிபர்த்தி லோகானிதி பிரபு பப்ருஹு பப்ருகுங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் இப்படி ஒன்று ஒன்றும் பார்த்தா ரூபமெல்லாம் கிராமட்டிக்கலாக பார்த்தா ரொம்ப பெரிசாயிடும் அதெல்லாம் நம்ம சொல்லலை ரொம்ப கிராம இலக்கணப்படி படிக்கிறதா இருந்தால் இலக்கணப்படி மாத்திரம் படிச்சுன்னு போகணும் எல்லாம் ஆச்சாரியரும் ரொம்ப அதை பற்றி பேசிக்கிறதுல விபர்த்தி லோக்கான் எல்லாம் தெரிஞ்சவனுக்குன்னு நினச்சின்னு தான் அவர் பேசுகிறார் ஆஹா விபர்த்தி லோக்கான் இத்தி பப்ரு அடுத்தது விஸ்வசிய விஸ்வயோனிஹி விஸ்வயோனுச்சிஸ்வா ருதிரோபுஷிரா பபரு விஸ்வயோனி ஷுச்சிசிரவா விஸ்வசாரணாத் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால இப்போ சொன்னோதேதான் அபிநிமித்தோபாதான காரணத்துவாத் அதுவா விவர்த்த காரணத்துவத் விஸ்வயோனி யோனி ந காரணம் விஸ்வம் ந பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கிறார் அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் வருஷம் எல்லாத்தையும் ஞாபகம் பூத்த யோனின்னு உபனிஷத் சொல்கிறது முண்டகோபனிஷத் அது மாதிரி இங்கே விஸ்வயோனி அடுத்தது சுச்சிஸ்ரவா சுச்சினி ஸ்ரவம்சீ நாமானி ஸ்ரவணீயானி அசயித்தீ ஷுச்சிஸ்ரவா ஸ்ரவான்னு சொன்னால் போற்றத்தக்கவர் வாஜஸ்ரவஸ் சொல்கிறோம் இல்லையா வாஜஸ்ரவஸ் கீர்த்தி ஸ்ரவஸ் உச்சை ஸ்ரவஸ் இந்த ஸ்ரவஹாங்கிற சப்தம் வந்து கீர்த்திங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது ஆக பகவானுடைய கீர்த்தியெல்லாம் புது வந்து போகிறதெல்லாம் கிடையாது நித்திய கீர்த்தி அவருடைய புகழ் நிலைத்த புகழ் இன்னொருத்தன் இகழதினால அவருடைய புகழுக்கு ஒன்றும் குறைவு வந்துவிடாது அறியாமையினால் ஒருத்தன் வந்து ஜகத்காரணத்தை இகழ்ந்தா கூட அது ஒன்று அவரை பாதிக்காது பொருள் சேர் புக புகழை புகழுடையவர் ஆஹ சுச்சீனி ஸ்ரவாம்சி சுச்சினின்னு சொன்னால் சுத்தமான பவித்திரம்னு அர்த்தம் நாமானி ஸ்ரவாம்சிங்கிறது நாமானி ஆஹ தூய்மையான புகழத்தக்க திருநாமங்கள் ஸ்ரவஹாங்கிறதுக்கு சுச்சி ஸ்ரவாக பவித்திரமான கீர்த்தியை உடையவர் பவித்திரமான கீர்த்திக்குரிய நாமங்களை உடையவர் ஒரு சொல்ல நாமி அந்த நாமங்கள்லாம் என்னென்ன ஸ்ரவணியானி இவருடைய திருநாமங்கள் புகழுக்குரிய நாமங்கள்லாம் காதால் கேட்கப்படணும் ஸ்ரவணியானின்னு சொன்னால் கேட்கப்பட வேண்டியவைகள் அந்த நாமணி அஸ்யித்தி இவருடைய திருநாமங்கள் மனத் தூய்மையை பெற விரும்புகிறவர்கள் உண்மையை உணர விரும்புகிறவர்கள் கேட்க வேண்டும் அதனால் மனம் தூய்மை பெறும் ஆகையினால் அஸ்ய அஸ்ய இவருடையதுன்னு அர்த்தம் அஸ்ய நாமானி ஸ்ரவணீயானி இவருடைய திருநாமங்கள் கேட்கப்பட வேண்டியவை செவிகாள் கேண்மீன்களோ அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி சுச்சீனி ஸ்ரவாம்சி நாமி அஸ்ய இது சுச்சிஸ்ரவாக அப்படி சொல்லிட்டு புட்டர் அடுத்தது அமிரோஷிரா பபிரூர்விஸ்வோச்சிவா அமத்தி சொல்றேர் நிறத்தை மருத்த மரணம் அசியமோ மரவே ந வித்தியதே மிருதம் மரணமஸ்ய இது அமிர்தா அமிர்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா இவருக்கு மரணம் இல்லை இவர் பிறவாதவர் அஜகான்னு முன்னாடி பார்த்தோம் அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதிரச் சயுதான்னு பார்த்தோம் இங்கே இரவாதவர்ங்கிறார் எதுக்கு பிறப்பு இல்லையோ அதுக்கு இறப்பும் இல்லை ஆகையினால பிறப்பு இறப்பற்ற காலாத்தீத்த வஸ்து அப்படின்லாம் புரிஞ்சுக்கணும் ந வித்தியே மிருத்தம் மிருத்தம் ந மரணம் ந வித்தியதே எஸ் அவருக்கு பேர் என்ன அசிய மரணம் நாஸ்தி இமத ந வித்தியை மிருத்தம் கிர மிருத்தம்னா என்ன மரணம் யாருக்கு இவருக்கு கிடையாது அசம் மரணம் ந வியத்தை இமிரு அப்படி படிக்கணும் அச மிருத்தம் அசியங்கிறது சப்ளை பண்ணணும் அசிய மிருதம் மிருதம் இஸ் ஈக்குவல் டு என்ன மரணம் ந வித்தியே இல்லை என்பதால் இவருக்கு அமிர்தா என்று பெயர் பிரமாணம் என்ன அஜரஹா அமரஹா மிருகதாரண்ய கோபனிஷத் நாலு நாலு இருபத்தஞ்சு இது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதால் எல்லா ஸ்ருத்தியை மேற்கோள் காட்டி தான் யுக்தி அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை ஆதிசங்கர் எப்பவுமே आना पिनावर आचार्य नरिया युक्त यूज पड़े चुना पार ना, ना पुस्तक अतश्वतस्थानुम शाश्वत असौ स्थानुश्चाश्वस्थानु इना अग्राह अह्य शाश्वत स्थानूर அக்ராஹ்யாதானு இல்லை இல்லை இருபதாவது இருபதாவது ஸ்லோகம் லோஹிதாகஷ் அப்படி வந்துருக்கு அதனால் அங்கே சாஸ்வதாக தனித்தனியாக பிரிச்சார் இங்கே வந்து சாஸ்வதஸ்தானுஹும் இது ரிப்பிட்டீஷன் ஆகிடுறது புனருக்தி மாதிரி ஆகிடும் அதனால் என்ன சொல்கிறார் சாஸ்வத அசௌ ஸ்தானுஷாஸ்வதஸ்தானுஹும் அக்ராஹ்யாஸ்வத கிருஷ்ணோ லோஹிதா அக்ஷ்பிரதர்தனா அங்கே ஸ்தானும் கிடையாது அக்ராஹியாஸ்வத கிருஷ்ணோ லோஹிதா அக்ஷ்பிரதர்தனா அங்கே வந்துருக்கு அங்கே அக்ராஹியா சாஸ்வத்தா கிருஷ்ணஹான் இருக்கு சாஸ்வத சப்தத்துக்கு தனியாக அர்த்தம் பார்த்துருக்கோம் ஆ இங்கே சாஸ்வத இவர் என்று நிலைத்த பொருள் காலத்தை கடந்த நிலைத்த பொருள் காலத்திற்கு ஆதாரமான நிலைத்த பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நிலைத்தனு சொன்னாலே காலம் வந்துடும் நித்தியங்கிறதே கால திருஷ்டியில் தானே சொல்கிறது சர்வகதகாங்கிறது தேச திருஷ்டியில் சொல்கிறது ஆனால் மாயா கற்பித்த தேச காலக்கலனா ஆகையினால எல்லாமே மாயினால் கற்பிக்கப்பட்டிருக்குன்னா கால தேசத்தையெல்லாம் எப்படி கொண்டு வருது புரியறதுக்காக சொல்கிறது ஆனால் புரிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் தேவையில்லை ஸ்வப்னத்தில் இருக்கிற காலதேச வஸ்துக்கள்லாம் ஜாகிரத அவஸ்தையில் கிடையாது ஆ ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற காலதேச வஸ்துக்களும் வராரோ மகத்தோ அங்க அசி வராரோ வரம் ஆணம் எஸ்வாண்டம் ஆருடா पुनरावृत्ति पुनरावर्तते इति புனராத் நனர்த்து தாம பரமோ வரஹான்னா ஸ்ரேஷ்ட உயர்ந்தன்னு அர்த்தம் வரஹா வரியான் வரிஷ்டா அதனால தானே வரஹான்னு சொல்கிறோம் கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கே வரஹான்னா தேர்ந்தெடுக்கப்படுறவன் அர்த்தம் விரணோத்தி தி வரஹா விரணோதி தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் அதுல வரேண்யம் காயத்ரி மந்திரத்துலேயும் பார்க்குறோம் வரேண்யம் ஆரோகான்னு சொன்னால் இங்கே அங்கஹாங்கிறார் அங்ககான்னு சொன்னால் உடம்பு வடிவம் ஃபார்ம் அதாவது சிறந்த வடிவம்னு அர்த்தம் மேலான உயர்ந்த வடிவம் அதனால தான் இந்த ராமர் கிருஷ்ணர் ரூபங்களையெல்லாம் நம்ம ரொம்ப சிறந்த பர்சனாலிட்டி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா வராரோகா ஸ்ரீவத் சாங்கம் கௌஸ்துபோத் பாசிதாங்கம் அங்கே அங்கங்கிறது வந்து அடையாளம் ஆனால் இங்கே வந்து வரஹா ஆரோகா அங் அங்க அஸ்ஸை இத்தி வராரோக ஆரோக சப்தத்துக்கு உறுப்புங்கிறார் உடம்பில் இருக்கிற பார்ட் எல்லா வந்து சரீரை பார்த்தா ஃபார்ம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கிறார் அடுத்தது என்னது இன்னொரு மீனிங் வரம் ஆரோகணம் எஸ்மின் யாரில் யாரின் யாரை நோக்கி நாம் போகணும் நீ இறைவனை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறோம் இல்லையா ஆரோகணம்னா சாராதாரணமாக ஏறுறதுன்னு அர்த்தம் துவஜ ஆரோகணம் கொடி ஏற்றுறது அப்படி அதுக்கு நேராக இது என்னது அவதரணம் அவரோகணம் அப்படிலாம் சொல்லுவோம் இது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி போகணும் எதை நோ எஸ்மின் எஸ்மின்னு ஆரோகணம் வரம் எஸ்மின்ங்கிறது விஷயசப்தமி ஆக எவரை எவரை நாம் எவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும் எதை எவரை சார்ந்திருப்பது நமக்கு சிறந்தது யாரின் மீது ஏற வேண்டும் அப்படின்னா எப்படி இருக்கும் அது அப்படி இல்லை ஏறுறதுனால் என்ன அர்த்தம் யாரை டிப்பண்ட் பண்ணியிருக்கிறதுன்னு அர்த்தம் சார்ந்திருப்பது ஆஸ்ரயான்னு அர்த்தம் ஆரோகணம் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்ரயா சார்பு உணர்ந்து சார்பு கடை ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்ந்தரும் நோய் எதை சார்ந்திருக்கணுமோ அதை சார்ந்திருக்கணும் ஆஹ் பொருளையும் புலனின் இன்பத்தையும் அறத்தையும் கூட சார்ந்திருக்கக்கூடாது இறைவனை சார்ந்திருந்து இதெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணணும் ஆ சார்ந்திருக்க வேண்டியவர்னு அர்த்தம் யாரை எவரை சார்ந்து இந்த வாழ்க்கையில் இருக்கணும்னா இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும் இறைவனை சார்ந்து இருப்பது வேறு இன்பத்தை பேரின் இன்பத்தை சார்ந்திருப்பது வேறு கிடையாது உண்மையான ஆனந்தத்துக்கு ஒன்றுமே வேண்டாம் ஆனால் நம்ம என்னெல்லாமோ வேணும்னு நினைக்கிறோம் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அது இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நன்னாக இருக்கும் டூ மெனி கண்டிஷன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தா அத்தனை இருந்தும் இருக்கிறது இல்லை கொஞ்சமாவது கொஞ்ச நாள்லையாவது விவேகம் வர வேண்டாமா இத்தனை இருந்தும் நமக்கு வரலையே ஆனந்தம் வரலையே அப்படின்னா நம்ம எங்கேயோ தப்பாகத்தானே போயின்ட்டுருக்கோம் ஆனந்தமும் ஸ்வரூபமாகவே இருக்குது நித்தியமாக அவைலபிளாகவே இருக்குது பொங்கி ததும்பி பூரணமாக ஏக உருவாய் கிடக்குதுங்கிறார் தாய்மானவர் நம்ம எங்கேயும் இல்லாமல் தேடின்னு இருக்கோம் பொண்ணிலும் பொருளிலும் போகத்திலும் பதவியிலும் எங்கெல்லாமோ தேடி தேடி தேடி கடைசியில் புரியும் ஆக எஸ்மின் ஆரோகணம் வரம் எவரை சார்ந்திருந்தால் நன்மையோ உயர்ந்ததோ மேலானதோ சிறந்ததோ ஆனந்தம் வந்து வித்தவுட்டு எது இல்லாமல் ஆனந்தம் அவைலபிளாக இருக்குது ஆனால் அங்கே தான் மாயை மறைக்கிறது நமக்கு அதில் ஆனந்தம் வந்து ஃபீல் பண்ண முடியலையேங்கிறான் அப்படி தானே பணம் வந்தால் நிறைய பணம் வந்தால் ஒரு சந்தோஷம் தெரியிறது சுவாமி ஏதாவது அனுபவித்தா இந்திரிய விஷயங்கள்லாம் அனுபவிச்சா சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறோம் அப்படி அப்படி அப்படி அதை சொல்கிறோம் வந்து ஏதாவது நடஞ்சினா கூட எங்கேயாவது யாத்திரை போனாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்த்தாலோ எதுலேயோ வந்துன்ருக்கு ஒரு பதவி கிடச்சிடுத்துனா அவர் ஆனந்தம் தெரிகிறதே அப்படிங்கிறேன் அது உன்னோடய பிரமே குவாந்த யோசிச்சுப்பார் என்ன உள்ளே ஏதோ உள்ளே போச்சா உனக்கு சரி அது எத்தனை நேரத்துக்கு இருக்கப்பா அந்த ஆனந்தம் அந்த ஆனந்தம் எத்தனை நேரத்துக்கு சொல்லுன்னா திரும்ப ஆனந்தத்துக்கு தேடுறியே வந்த ஆனந்தம் போயிடுதுன்னு தானே அர்த்தம் இருக்கிறதும் போரில் நமக்கு வந்து நூறுரூவா இருந்தால் பத்து மாட்டேங்கிறது ஆயிரரூவா வேண்டியிருக்கு ஆயிரரூபா இருந்தால் பத்தாயிரம் வேண்டியிருக்கு பத்தாயிரம் இருந்தால் லட்சம் லட்சம் கோடி அப்புறம் வந்து என்ன ஆசைக்கோர் அளவில்லை அசிலமெல்லாம் கட்டி ஆளிடினும் கடல் மீதியிலே ஆணை செலவே நினைவார் எல்லாம் முடிஞ்சது கூட கடலை தூத்து தூத்து போயிட்டே இருக்கான் இந்த சிங்கப்பூரில் கடலை தூத்து தூத்து அலையே நின்று போயிடுச்சு அவன் விட்டால் இந்தோனேஷியாவுக்கு போயிடுவான் போட்டுருக்கு கடலுக்குள்ளே அவன் போய் இருப்பான் துபாய்லேயும் விடுத்தான் இடம் பத்த மாட்டேங்கிறது சொல்லே போகலாம் ஆகையினால் வரம் எதுன்னா போதுமென்ற மனமே அலம் புத்திகின்னு சொல்லுவார் இது பெரிய மாயே அந்த போதும் இந்த வைராக்கியமும் இதுவும் வர்றதற்கே அது பரம அனுகிரகம் வேணும் கடவுள்கிட்ட அதை தான் கேட்கணும் எனக்கு வந்து இன்னும் சாப்பிடணும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் ஏதோ இது பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் நல்லதெல்லாம் செய்யணும் எதுவும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஐ வான்ட் டு பி Contributor I dont want to become consumer. That surtout Swami Karmaa breaultanae. Aries the pure thing in ajaibh all the time... In a place where an Quite. If there is a price selling house, I think... Who would think thisوب k intend forött İşABhoth 52 279 that maybe? அறிவு செல்வம் இல்லை அன்பு செல்வம் இல்லை பண்புச் செல்வம் இல்லை மற்ற செல்வம் எல்லாம் வண்டி வண்டியாக இருக்குது கர்வமும் கூடிவிடுது பொறாமையும் அதிகமாக இருக்குது எங்கே சந்தோஷம் வரும் ஆக எஸ்மின் ஆரோகணம் வரம் எஸ்மின்னுங்கிறது நான் என்ன சொல்கிறேன் எஸ்மின் ஆனந்த ஆனந்த சுரூப்பே பகவான் மகா விஷ்ணுனா என்ன விஷ்ணு சஹாஸ்திராங்கிறதுக்கு என்ன அர்த்தம் விஸ்வம் விஷ்ணுர் நான் முதலே ரெண்டாவது நாமாவே விஷ்ணு வந்துடுத்து விஷ்ணுன்னா வியாபகவான்னு தானே சர்வம் வேவேஷ்டி இது விஷ்ணு எங்கேயோ விஷ்ணு என்ன நாமம் வடகலை தேங்கல் நாமத்தை போட்டு சங்கு சக்கரத்தை வச்சுட்டு அத்தி வரது அங்கே உட்காந்துருக்கார வந்து ரொம்ப போய் பார்த்துட்டு வச்சா ரெண்டு தினம் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற நீங்கள் போகலையா அப்படிங்கிற நான் இங்கேயே வந்து அவர் பார்த்துட்டு போயிட்டார் என்ன அப்படின்னு சொன்ன ரொம்ப திமுறாக தான் பேசுகிறார் சுவாமிமா இல்லையா எத்தனை வண்டி வண்டியாக தினம் அத்திவரதர் தரிசனம் தான் வாட்ஸ்அப்பில் வேறு என்ன இருக்குது அங்கேயா இருக்கிறவன் வந்து ஃபோனை பார்த்தானா பார்க்கல தெரியாது அங்கே இருக்கிற நசுக்கல்ல நம்ம இங்கே உட்காந்துட்டு தினம் எவ்வளோ பார்த்தோம் எத்தனை அலங்காரம் எத்தனை ஆபரணங்கள் அப்படி பார்த்த உடனே நமோஸ்துனந்தாயின்னு சொன்னால் போய் ரீச் ஆகாதா நான் இங்கே இருந்துட்டு நமோஸ்தனந்தாய சாஸ்திரமூர்த்தியன்னு சொன்னான் இங்கேருந்தே பாவனையே அவரை எத்தனை வேணால் நமஸ்காரம் பண்ணலாமே அங்கே போனதுக்கு கூட நமஸ்காரம் பண்ணுறதுக்கே அவனுக்கு முடியாது எப்படியோ வெளியில் வந்தால் போகிறமோ அவன் அத்திவரதரை பார்க்க போனவனுக்கு வெளியில் வந்தால் மோட்சம்னு நினச்சிடும்ட்டான் எப்பட அங்கேயே இப்பயே இங்கேயே இருங்கோ அத்திவரதரை தான் பார்க்கணும்னா என்ன நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் வர போகிறார் இங்கேயே உட்காந்துங்களே என்ன வந்து போகிறவனையும் சமாளிக்க முடியல யோசிச்சு பாருங்கள் ஆ எஸ்மின் ஆனந்த ஏ த ஏன ஏஷஹேவானந்த யாதி எல்லாம் ரொம்ப அழகான இந்த ஒரு வாக்கியம் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு பிடிச்சது அதனால இதை நான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன் ஆஹா எஸ்மின் ஆரோகணம் வரம் அஸ்ய எஸ்மின் ஆரோகணம் வரம் அதனாலே சொல்கிறார் வரம் அதுதான் உயர்ந்தது எவ்வளோ அநாயசமாக எழுதுகிறார் பாருங்கள் ஒரு லைனில் எஸ்மின் வரம் ஆரோகணம் எஸ்மின் நம்ம அதை ரீ பண்ணிக்க வேண்டியிருக்கு அவரோட தாட் ஃபுல்லோ எவ்வளோ பெருசாக இருக்கும் ஆதிசங்கர் ரோடு வரம் ஆரோக வரம் ஆரோகணம் எஸ்மின் நிதி வா அப்படி ஒன்று அப்புறம் அடுத்தது ஏதனால அப்படின்னா நீ அங்கே போய்ட்டா திரும்பி வரமாட்டேங்கிறார் அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் வாழ்க்கையில் நீ எதை சார்ந்துட்டால் அப்புறம் வந்து எதையும் சாரணுங்கிற எண்ணமே வராது உனக்கு எதையும் நான் டைரக்டாக கான்டாக்ட் வச்சுருக்கேன் இந்த மெயின் பைப்பு போகும் ஊரில் எல்லா ஊர்லேயும்ங்கிற வில்லேஜில் எல்லாத்துலேயும் வந்து பெரிய பைப் ஒன்று போயின்னு இருக்கும் சில பேர் சொல்லுவான் மெயின்லேருந்தே நான் கனெக்ஷன் எடுத்துன்னு டேம்மா கேட்டிருக்கீங்களோ ஏதோ மெயின்லேருந்தே நான் கனெக்ஷன் எடுத்துட்டேன் அது வந்து என்னென்னா அது அந்த மெயின்லேருந்து ஒரு ரெண்டு பெரிய பைப்பெல்லாம் போட்டு அது குட்டி குட்டி பைப்பாக குறையும் மெயின் பைப்பில் வந்து அது போயின்ட்டுருக்கும் அது வந்து ரெண்டு அடி கூட இருக்கலாம் பெரிய பைப்பு அந்த பைப்பில் இருந்து இவன் என்ன பண்ணியிருப்பான் ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு பைப்பு அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு பைப்பு ஒரு இன்ச்சு பைப்பை வச்சு வச்சு வந்து வரத்துக்குள்ளே இங்கே வரத்துக்குள்ளே ஜெலம் வராது சரியா இவன் என்ன பண்ணுவான் அங்கே போய் எங்கே கவனிக்கணுமோ அங்கே கவனித்து யாரெல்லாம் உபாசனை பண்ணணுமோ பண்ணி அதனால் வந்து பெரிய ஹோட்டலை வச்சுருக்கான் தண்ணிக்கெல்லாம் முடியுமா என்ன சமாளிக்க முடியுமா என்ன அதனால் நேராக பைப்பு லைன் கொடுத்துடணும் யாருக்கு தெரியும் கீழே இருக்குது யாராக பார்க்கவா முடியும் இப்போல்லாம் ஸ்கேன் மிஷின்லாம் வந்துவிட்டோம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அதனால் அதை வச்சு இப்போ பார்த்து விடலாம் போகிறதா இல்லையான்லாம் இப்போ இதை கேட்டாலே நிறைய பேர் பயம் ஓ அப்படி வேறு வந்துருதா இப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அது மாதிரி டேரெக்டாக நான் காண்டாக்ட் வச்சுருக்கேன் இப்போ பகவான்கிட்ட இந்த இனத்துக்கு இந்த பொருள் புல நின்பங்கள் இந்த அறம் இந்த இது இதெல்லாம் ஒன்றுமே தெரியல நேராக பகவான்கிட்ட நான் காண்டாக்ட் வச்சுருக்கேன் அதனால் எனக்கு ஆனந்தம் அங்கேருந்து நேரடியாக ஃப்ளோவாக இருக்குது என்ன பண்ணேன் பகவானுக்கு எதா கொடுத்தியான் நான் அன்பை கொடுத்தேன் அன்பனும் பிடியுள் அகப்படும் வலையே பரிபூர்ணமாக நான் சரண்டர் பண்ணிவிட்டேன் அதை கொடுத்த உடனே அது மாத்தமில்ல அவருக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேறு குரு சொல்லி கொடுத்துட்டார் அதனால் எனக்கு புரிஞ்சு போயிடுத்து ஆனந்தமே நான் நானே ஆனந்தம் ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா ஆகையினால நான் திரும்ப இதுக்கு போவேண்ணா பெரிய உத்தமமான இது கிடைச்சதுக்கப்புறம் ஆரூடானாம் புனக ஆவருத்தி அசம்பாத் இந்த இதில் போய சேர்ந்தவனுக்கு மறுபடியும் இந்த ஷரீரபிமானமோ ஜீவ புத்தியோ சம்சாரி புத்தியோ வருமா வராது புனராவருத்தி அசம்பவாதுன்னா என்ன அர்த்தம் மறுபடியும் வரமாட்டான்னு அர்த்தம் எங்கே போனான்னா போன எங்கே போயினா போனால் இடம் தெரிஞ்சாதுன்னா அங்கேருந்து வரமாட்டான்னா இப்போ அமெரிக்கா போயிட்டாங்கப்பா இனிமேல் இந்த ஊருக்கு வரமாட்டான் செட்டில் ஆக மாட்டான் அவன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவர் வைகுண்டம் போயிட்டார் திரும்பி வரமாட்டார் அப்படியாண்ணா அப்படி நம்ம சொல்கிறோம் லவ் உலகத்தில் ஆனால் ரொம்ப யுக்திப்படி பார்த்தோமாண்ணா திரும்பி வரமாட்டான்னா என்ன அர்த்தம்ண்ணா அவன் என்றைக்கு அங்கேருந்து வந்தான் இப்படி கேட்டோன்னு கூட இவா இப்போது வந்து அங்கேருந்து வந்தானா திரும்பி போயிட்டான் திரும்பி போனவன் இனி வரமாட்டான் திரும்பி போனவன் இனி வரமாட்டான் அவன் அப்போ எங்கே எப்போ வந்தான் அங்கேருந்து இங்கே அது கேட்டோன்னு வச்சுங்களோ புரிகிறதோ ஆ நான் வந்தால் தானே போகிறத்துக்கு போனாத்தானே திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியன்னு உபநிஷத்தை என்ன சொல்கிறது சாதாரணமாக அப்படி அந்த அர்த்தத்தில் அனாவர்த்தி ஷப்தாத் அனாவிர்த்தி ஷப்தாத் திரும்பி வரமாட்டான் திரும்பி வரமாட்டான் அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்கிறது வேதம் சொல்லி இனிமே அவன் வரமாட்டான் வரமாட்டான் அப்படின்னு அவன் போகவே இல்லைன்னா அவன் வரவே இல்லை வந்தால் தானே போகிறதுக்கு அப்படின்லாம் நம்ம கேட்டோம் ஆனால் ஏன்னா மோக்ஷம் வந்து நித்தியமாக இருக்கு ஆகையினால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் இந்த ஜீவந்த என்னது துவைத புத்திக்கு அவன் வரமாட்டான் அப்படி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் சாஸ்திரத்தில் அப்படி இருக்குது அதாவது அது க்ரமமுக்தி சாதனம் வேறு ஆ பிரம்ம புவனா லோக்காக கவுந்தேய புனர்ஜென்ம நவித்யத்தை இதுக்கு பிரமாணமாகவும் இருக்குது கரெக்டாக ஏன்னா இங்கே வருவோம் எத்கத்வான் அணிவர்த்தனத்தை இவர் போட்டிருக்கார் தத்தாம பரமம் மம இதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க எத்கத்வான் அணிவர்த்தன் எங்கே போனால் மீண்டும் வரமாட்டியோ அதுதான் என்னுடைய இடம் எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம் நம்ம ஊர் நாஸ்தி வேறு விதமாக இன்டர்பிரட் பண்ணுவோம் அவன் கொத்தடிமையாக ஆயிடுவான் ஆமாம் அங்கே விட மாட்டான் விசாவெல்லாம் பிடிஞ்சி வச்சுடுவான் பாஸ்போர்ட்டு விசா எல்லாத்தையும் பிடிஞ்சி வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லலாமே இதுதான் இது என்னது குருக்கட் மைண்டு வேறு வேணும்னே தப்பு தப்பாக அர்த்தம் பண்ணுறது ஆஹா எத்கத்வான் நம்ம என்ன சொல்லுங்க ஆப்ரம்மபுவனால் லோக்காக புனராவர்த்தினோர்ஜுன அங்கேயே பெரிய விச்சாரம் பிரம்மலோகத்துக்கு போனால் இப்படி திரும்பி வருவேன்னு சொல்கிறேன் அந்த ஸ்லோகம் அப்படி தானே இருக்குது ஆ பிரம்ம புவனா ல்லோகா புனராவர்த்தினோர்ஜுன பிரம்மலோகத்திலேருந்து எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும்னா மாமு பேத்தியத்து கவுந்தேய புனர்ஜென்ம ந வித்தியதே இப்போ மாமு பேத்தியக்கு அர்த்தம் சொல்லணும் மாமேவே பிரபத்தியே மாயாம் எல்லாம் நிறைய மனசில் தோன்றுறது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் ஆக எதை அடைந்த பிறகு எதையும் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் முற்றிலும் நீங்கி விடுகிறதோ சிஷ்யச ஜிக்யாசா நிவர்த்தத்தை இது எனது பிராப்தசிய பிராப்தி அப்பிராப்தசிய பிராப்தி இல்லை அடையாததை அடையிறது இல்லை அடைந்ததையே அறிந்து கொள்வது நம்ம ஏதோ தப்பாக போயிட்டோம் தப்பாக புரிஞ்சுன்னுட்டோம் இது புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை நாள் அடி வாங்க வேண்டியிருக்கு இந்த உலகத்தில் இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு இத்தனை அவஸ்தப்பட வேண்டியிருக்கு யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே அதுதான் இதை பூர்த்தி பண்ணிக்கிறோம் ரெண்டு மீனிங் சொல்லிட்டார் அழகான வடிவம் ஒன்று இது வந்து சகுண எதை அடைந்த பிறகு மீண்டும் நாம் திரும்ப மாட்டோம் வாழ்க்கையில் எதை நாம் சார்ந்திருக்க வேண்டுமோ எதை உணர்ந்து சார்ந்திருக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அது ஏதோ சார்ந்துக்கிற ஒரு வஸ்து சார்ந்திருக்கிறோம் ரெண்டு இல்லைங்க அது சார்ந்திருக்கிறது வார்த்தை வார்த்தம் ஒரு பேருக்கு தான் சொல்கிறோமே தவிர உண்மையிலே சார்ந்துருக்கிறது இல்லை எனது செல்ஃப் டிபெண்ட்டுங்க என்ன சொல்லுவேன் நான் என்னையே என்னுடைய பேரானந்தத்திற்கு என்னையே நான் சார்ந்திருக்கிறேன் ஏன் என்றால் நானே பேரானந்த வடிவம் நானே பிரம்மானந்த ஸ்வரூபம் பிரம்மானந்த அடைவதற்கு பிரம்மானந்த ஸ்வரூபமாக என்னையே நான் சார்ந்திருக்கிறேங்கிறது என்ன நான் எப்படி அதை சொல்ல முடியும் அதாவது நகை தங்கத்தில் அமர்ந்திருக்கிறது அப்படின்னா எப்படி இருக்கும் உன் புத்தி எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறதுண்ணா நகை தங்கத்தில் அமர்ந்திருக்கின்றது நகை தங்கத்தில் எந்த பக்கம் அமர்ந்திருக்கிறது மேல் பக்கமாக கீழ்ப்பக்கமாக இந்த பக்கமாக அந்த பக்கமான்னா நகை தங்கம் முழுவதும் வியாபித்திருக்கிறது தங்கம் தான் நகை முழுவதும் வியாபித்திருக்கிறது நகை தங்கத்தை சார்ந்து இருக்கிறது அலைகள் தண்ணீரை சார்ந்திருக்கின்றன அப்படின்னு சொன்னால் அலைகளுக்கும் தண்ணீருக்கும் கேப் எவ்வளவுனா புரியுறதா சார்ந்திருக்கிற ஒரு உபதே உபதேச உபதேசத்துக்காக சொல்கிறோமே தவிர புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோமே தவிர அதுக்கப்புறம் அதுவும் தேவையில்லை சார்ந்திருக்கிறதுங்கிறதும் கூட உண்மை கிடையாது ஆக அறியாமையினால் மனிதன் புலன் இன்பத்தின் பொருட்டு புற உலகை சார்ந்திருக்கிறான் அப்புறம் அறியாமையினால் இன்னொரு அறியாமையை கொஞ்சம் பண்படுத்தினா அறியாமையினால் இன்பமாகிய இறைவன் வேறெங்கோ இருக்கிறார் நான் துன்ப உயிர் அப்படின்னு நினைக்கிறான் கடைசியில் புரிகிறது நீ துன்ப வடிவான உயிரே கிடையாது இன்பவடிவான இறைவன் வேறு நீ வேறு கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அகம் ஆனந்தம் பிரம்ம அஸ்மி சர்வம் ஆனந்தம் பிரம்மமயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் ஆக இன்பத்தின் பொருட்டு புற புறத்தைச் சார்ந்திருத்தல் இன்பத்தின் பொருட்டு இறைவனை நமக்கு வேறாக எண்ணி சார்ந்திருத்தல் பிறகு இறைவன் வேறு இறைவனுக்கு அந்நியமாக ஒன்றுமில்லை இறைவன் எல்லாம் இன் இறை இறைமயமாக இருக்கிறது ஆஹா ஆனந்தந்தான் சார்ந்து இருக்கிறதுங்கிறது கிடையாது துவைத்தமே கிடையாது துவைத்தம் இருந்தால் தானே டிபெண்டன்ஸ் யார் டிபெண்ட் பண்ணுறாங்கிறதுலாம் வரும் ஆஹா புனர ஆரூடா நாம் புனராவருத்தி அசம்பாத் இதை கொஞ்சம் விளக்கி சொல்லியிருக்கேன் பாஷ்யத்தை விட்டு கொஞ்சம் இதெல்லாம் விளக்கி சொல்லியிருக்கேன் இனி அடுத்ததுக்கு போகும் மகா தபாஹா சில நாமங்கள்லாம் நம்மளுக்கு அப்படி சொல்லத் தோணும் அதனால் சொல்லியிருக்கேன் ோ மடிப்போம் மகவிஷயத்தானமயானமயுரிய தபா மகதஸ் இதிவா மகாத்தபா நாலு அர்த்தம் சொல்கிறார் மகாத்தபாஹ மகத்துங்கிற பதத்துக்கு ஸ்ருஜிய விஷயம் சிருஜிய விஷயம்னா படைக்கணும் பேப்பர் ஒர்க் பண்ணணும் இல்லையா நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு உச்சம் கொள்ளேன் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரேன் புதுக்கோட்டையில் அம்பாளுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னா ஏதோ அர்த்தராத்திரியில் நமக்கு தோன்றுறது திடீர்னு கல் கோயில் கட்டணும் அப்படின்னா கல் கோயில்னா எப்படி இருக்கணும் மனசில் தோணணுமா இல்லையா தோணுனது நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லணும் ஷில்பிகிட்ட சொல்லணும் முதல்ல நம்ம செக்ரட்டரிக்கிட்ட சொல்லணும் எல்லாம் சொல்லணும் அது எப்படி இருக்கணும் அதில் எத்தனை தூண்ட் இருக்கணும் அந்த தூண்லெலாம் எப்படிலாம் சிற்பங்கள்லாம் இருக்கணும் அது எப்படி எத்தனை நீளாக இருக்கணும் எவ்வளோ உயரம் இருக்கணும் சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கு நம்ம அப்படி பண்ணலாமா என்னெல்லாம் சாஸ்திரத்தில் ஆப்ஷன் கொடுத்துருக்கு எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுறோமே ஒரு ஒரு விஷயம் மனசில் ஒரு விறத்தி வந்து வேணும் இதை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு விறத்தி வந்தாச்சுன்னு சொன்னால் பொறுமையாக பிளான் பண்ணி அது மாத்திரம் இல்லை மனசில் இருக்கிறத தெளிவாக சொல்லி ஆகணும் இல்லை சாதாரண விஷயமா என்ன நம்ம ஆர்கிடெக்சர் வந்தார்னா வந்து இன்ஜினியர்லாம் வந்தாருன்னா அவர்கிட்ட சரியாக சொல்லணுமே நான் புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சி என் மனசில் இருக்குது அவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது அப்போ நான் வந்து உக்காந்து மெனக்கெட்டு அதெல்லாம் சொல்லி நம்ம அதெல்லாம் எழுதி அதெல்லாம் கொடுக்கணும் இந்த நம்ம நம்ம நம்ம சாதாரண ஒரு ஹியூமன் பண்ணுறதுக்கே இவ்வளோ வேலை பண்ண வேண்டியிருக்கு ஆனால் பகவானுக்கு தேவையில்லை வாஸ்தவந்தான் எனது சதபோ தபா சதபஸ்தப்துவா இதகம் சர்வம் அசதா அப்படின்னு அதெல்லாம் கோட் பண்ணலை சங்கராச்சர் சிம்பிளாக முடிச்சுட்டார் எஸ்ய ஜானமயம் தபா எஸ் சர்வ்ன சர்வவித் எஸ் ஜானமயம் தபா தஸ்மாநாமரூபம் அன்னஞ்ச ஜாத்தே அப்படின்னு முண்டகோபனிஷத் மந்திரம் அதை வைத்துக்கொண்டு சொல்கிறார் மகத்து பெரிய இந்த மாபெரும் படைப்பு சிருஜ விஷயம் தப அவர் வந்து பிளான் திட்டம் போடுறார் எத்தனை பேர் எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கான் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான் என்ன அப்படிலாம் இந்த மாதிரி கணக்கெல்லாம் போடணும் நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது மனசாப்பி அச்சிந்திய ரச்சனா ரூபம் எண்ணுதற்கு எட்டா எழிலார் அப்போ ஏற்பட்டதில் மகத்து ஸ்ருஜ விஷயம் தபா அர்த்தம் என்ன ஞானம் ஸ்ருஜிய விஷயம் மகத் ஸ்ரிஜ்ஜிய விஷயம் தபா சிற்ஜிய விஷயத்தை தபஸ்ஸு அப்படியே எடுத்துக்கலாம் ஆகா மாபெரும் படைப்புக்கான தவம் எஸ் எஞானமயம் தபா திட்டம் போடுறது பிளானிங் எல்லாம் நீங்களாம் இங்கே போங்கோ இங்கே போங்கோ படிக்கிறோம் இல்லையா அந்த இது ராமாயணம் மகாபாரதெல்லாம் படிக்கிற போது எல்லா எல்லோரும் தேவர்கள் எல்லோரும் போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி உலகத்தில் இப்படிலாம் அக்கிரமணம் நடக்கிறது எல்லாம் பிரிவினை வாதங்கள்லாம் ஒரு பக்கம் பேசின்னு இருக்கான் ஒரே மத சண்டை மொழி சண்டை அந்த சண்டை இந்த சண்டை நடக்கிறது நீங்கள் தான் அவதாரம் பண்ணி எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு பகவான்கிட்ட போய் இவர்களெலாம் கேட்க அவர் அதெல்லாம் சொல்லுவார் சரி நீங்கள் எல்லோரும் போய் உங்கள் எடுத்துக்கங்கோ கவலைப்படாதிங்கோ இன்னும் கொஞ்சம் நாளில் நான் தசரதிற்கும் இவங்களுக்கும் தசரதருடைய பத்தினிகளுக்கும் நான் வந்து பிறக்க போகிறேன் அவர் ஒரு யாகம் பண்ண போகிறார் அதில் நாங்கள் அண்ணன் அந்தமை நாலு பேரும் புறக்க போகிறோம் அப்படிலாம் சொன்னார்னு கதையெல்லாம் வரும் அப்போ அவர் அங்கே வந்து என்ன பிளான் பண்ணியாணும் நீ எல்லாம் வந்து அங்கே வந்துடும் நீங்களாம் குரங்காக போகிறங்கோ இல்லையா நீங்கள்லாம் குரங்கா போகிறங்கோ நீ தம்பியாக போகிற நீ இவனாக போகிற அவனாக போகிற எல்லாம் சொல்லி வரணும் பிளானிங் அவதாரத்துக்கு பிளானிங் நான் இது இது அவதாரத்தோட பிளான் சிருஷ்டி பிளான் பண்ணுறதுனா எப்படி இருக்கும் யோசிச்சு எல்லாம் கொஞ்சம் ஒரு நூல் பெசிக்கிட்டுனா போச்சே எப்படி இருக்கும் எல்லாம் மாயா சிருஷ்டிங்கிறோம் மாய பிரபஞ்சம் ஆக ஞானம் அஸ்ஸே இத்தி மகா தபாக நம்ம தபஸெல்லாம் என்னென்ன சரி பண்ணுறதுக்கே தபஸ் போக மாட்டேங்கிறது இது மகா தபாக ஆக தவத்தோன் தமிழில் சொல்லணும்னா மாபெரும் தவத்தோன் படைப்பு தொழிலை செய்யும் அறிவுடையவன் வாலறிவு படைத்தவன் இல்லையா படைப்பு தொழிலுக்கான வாலறிவுடையவன் அப்படின்னு அர்த்தம் இதுஷ்ருதே இல்லாட்டி என்னன்னா ஐஸ்வர்யம் பிரதாபா வா ஐஸ்வர்யம் வா பிரதாபோ வா ஐஸ்வர்யம்னா என்ன எல்லாத்தையும் படைப்பே ஆடுறதுக்கு நம்ம இத்தினோண்டு வச்சுக்கிட்டு அது பீடோவை போட்டி போட்டி வச்சுட்டுருக்கோம் இவ்வளோ பெரிய சிருஷ்டியில் பகவானுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குது சொல்லுங்க பாப்போம் அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கே நம்மளால் முடிகிறதில்ல அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கே அனுகிரகம் வேண்டியிருக்கு ஏன்னா எப்போவுமே நேரோவாகவே திங்க் பண்ணி பண்ணி பழகினவனுக்கு பெருசாக திங்க் பண்ணணும்னாலே அது அதுலேயே தருதிரும் நன்றாக சிந்திக்கிறதுக்கே சக்தி இல்லை சிந்தனையிலேயே தரித்திரம் மாபெரும் படைப்பு இவ ஏற்பட்ட படைப்பில் இவருக்கு ஐஸ்வர்யம்னா என்ன ஈஸ்வர பாவம் அனைத்தையும் ஆளும் தன்மை உடையவர் அப்படின்னு அர்த்தம் பிரதா அப்படியே வாட்டி எடுக்கணும்னு நினச்ச அவ்வளவுதான் நீ போன ஜென்ம போன இதில் பீரியடில் நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தால் எனக்கு என்ன நீ ஹோம் மினிஸ்டராக இருந்தால் எனக்கு என்ன போட்டு வாட்டிடுவேன் இது பவர் புரியறது பார்த்தல கரண்டாக எதாவது சொன்னால் தான் புரியும் இது அல்ப தா பிரதாபம் பிரகர்ஷேன நீ கொம்பனாக இருந்தான்னா யாராக இருந்தால் என்ன கென்னப்பா எல்லாம் ப்ரூஃப் இருக்குது நீ பெரிய ஆளுங்கிறது முக்கியம் இல்லை நீ தப்பு பண்ணினியா இல்லையா இல்லை நான் பெரிய ஆள் அதனால் என்ன பிடிக்கப்படாதுண்ணா நீ பெரிய ஆளாக இருந்தா என்ன செந்த ஆளாக இருந்தாண்ணே தப்பு நடந்துருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னு பெரிய ஆளுங்கிறதுக்காக தப்பை மறைக்க முடியுமா நான் ரொம்ப சொல்லலை ஆஹா பிரக்கரிஷேன தாப்பயத்தி அதாவது தபஸுங்கிறதுக்கு மகா தப்பாகங்கிறதுக்கு பிரகரிஷேண தாபயத்தி இது பிரதாபா மகாத்தபாக மகாத்தபாக நான் போட்டு வாட்டி தபாம் யஹமஹம் வருஷம் நிகிருண் யுத்ஸ்ரு ஜாமிச்ச பார்த்தா நம்ம ஆசிரமத்திலே பார்த்தா வெய் இந்த வெயில்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்படி வெயில் அடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழித்தேன் என்னென்ன தபாம் யஹமஹம் வருஷம் நிகிருண் யுத் ஸ்ர ஜாமிச்ச நன்றாக சுட வைக்கிறேன் இது குளிர வைப்பானே சுட வைப்பானே அப்படின்னு கேட்டால் அதுக்கேற்றுக்கு ஜென்மா எடுப்பான் பிறக்காமே இருந்திருக்கலாம் மகா தப்பாகனா ரொம்ப அதாவது தப்பு பண்ணினால் வாட்டி எடுத்துடுவார் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை எல்லாம் பண்ணுவோம் அப்புறம் அடுத்தது தபா மகத்து அஸ்ய इतिवा மகா தபா கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா புத்திர் புத்தி மதாம் அஸ்மி தேஜஸ் தேஜஸ்வி நாம் அகம் அப்படிங்கிற மாதிரி தபஸ்விகள்கிட்ட பெரும் தபஸ்விகள் இடத்துல நான் தபஸ்ஸாக இருக்கேன் சொல்லலாமே அல்ல மகத்து தபா அஸ்ஸ இதிவா பகவானே அவதாரம் பண்ணுறார் பத்ரி க்ஷேத்திரத்திலேருந்து நாராயணன் என்ன பண்ணிகிட்டுருக்காருனா தியானம் பண்ணின் இருக்காருனா அங்கே தியானத்தில் இருக்கார் பத்ரி கஷேரத்தில் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தபஸ் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னா மகா தபா தபா மகத் மகத்தபா ருதன் தப சத்யந்தபுதந்தபாந்தம் தப்போ தமஸ்தபமஸ்தபோ தானந்த போ யஜந்த போர் புவஸ்ஸுவர் பிரம்மை ததுபாஹா செய்ய்தத்தபா தபஸை பற்றி வேதம் சொல்கிற போது எல்லாம் தபஸ்ஸுங்க ரம் தப்தபுதம் தப்தம் தப தபஸ்தப்தப்தபஸ் இதுவா மகாத்தப அடுத்தது என்ன அதுக்கு மேலே இல்லை எங்கேப்பா போச்சு இது இல்லை ருதிரோபுஷிராபிரூர்ஸ்வா அமத்தோ மகாத்தப அடுத்த விஷேஜனியங்க விஷ்வேனோனா வவி சர்வா எல்லாம் உபச்சாரமாக சொல்கிறது ஆ சாரணத்தின வியாப்துவது சர்வத்து அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறது சர்வத்தி உபனிஷத்தில் பார்க்குறோம் அனே ஜேக்கம் மனசோ ஜவீ யோ நயனத் தேவப்னுவன் பூர்வமரிஷத் தாவத்தே தித்தப தரிஷ்வா தாத்தி ஈஷா வாசியோபன மந்திர நம்பர் ஞாவும் இல்லை அஹ அனேஜதேக்கம் மனசோ ஜவீய இது போகிறதுக்கு முன்னாடி இந்த மனசு போகிறதுக்கு முன்னாடி அது அங்கிருக்குங்கிறது அப்படின்னா என்னதான் மனசோ ஜெய்வீயா நைனத் தேவா ஆப்னுவன் தேவர்கள் இதை அடைய முடியாது இந்திரியங்களால் இதை இது பண்ண முடியாதுன்னு அர்த்தம் சர்வற்ற கச்சதி எங்கும் நிறைந்தவர்னு அர்த்தம் எதனால காரணமாக அனைத்தையும் வியாபித்திருப்பதால் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி மாதிரி அந்த மாதிரி எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கிறார் आह कारण व्या गच्छती गर्व गच्छति व्याप्नोति सर्ववित व्यानोति वेत्ती विंदती भाती भाओके अः तनिया कोडु पोटूँ சர்வம் வேத்தி விந்ததி இ சர்வவித் இதுவும் எஸ் சர்வஜ சர்வவித் எஸ்ய ஜானமயம் அதெல்லாம் கோட் பண்ணாலே தெரியும் சர்வம் வேத்தின்னா என் அர்த்தம் அனைத்தையும் அறிகிறார் விந்த அனைத்தையும் அடைகிறார் இந்த மாதிரி தான் அனைத்து எங்கும் செல்கிறார் சர்வத்திர கச்ச எல்லா இடத்துக்கும் போகிறார்னா எல்லா இடத்துக்கும் போகிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்காருன்னு அர்த்தம் அதை சொல்லிவிட்டார் சர்வம் அனைத்தையும் அறிகிறார் சர்வஜன் ஆம்னேஷியன் வாலறிவன் எல்லாவற்றையும் அறிகிறார் எல்லாவற்றையும் அறிகிறார்னால் அர்த்தம் படைப்பையும் அறிகிறார் அதனால்தான் பகவானுக்கு அது ஒரு லக்ஷணம் பகவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு லக்ஷணம் இருக்குது ரெண்டு ஸ்லோகம் இருக்குது அதில் ஒன்று உற்பத்திஞ்ச விநாசஞ்ச பூதானாம் ஆகத்தம் கதிம் வேத்தி வித்யா அவித்யாஞ்ச ச வாச்சியோ பகவான் இதி ஆதிசங்கரர் பகவத்கீதையில் மூணாவது அத்தியாயத்தில் ஸ்ரீபகவான் உவாச்ச அப்படிங்கிற இடத்துல சொல்கிறார் கடைசியில் முப்பத்தி ஸ்லோகம் அதுக்கு என்ன அர்த்தம்னா உற்பத்தினா படைப்பு தோற்றம் அப்புறம் என்ன வினாசஞ்ச ஒடுக்கம் பூதானாம் ஆகத்தின் கத்திம் அதாவது உயிர்களுடைய புண்ணிய பாபங்கள் இந்த பூதானாம்னால் ஜீவானாம் இல்லாட்டி இந்த படைப்பினுடைய தோற்றம் ஒடுக்கம் ஏற்கனவே சொல்லியாச்சு ஆகா பூத்தானாம் ஆகத்திம் கத்திம் இந்த ஜீவர்களுடைய போக்குவரவு எத்தனை சரீரத்துக்குள்ளே நுழைஞ்சு நுழைஞ்சு அனு போய்ட்டு வந்துட்டுருக்கான் அப்புறம் வேத்தி வித்யாம் அவித்யான் செ அஜானம்னா என்ன ஞானம்னா என்ன அப்படிங்கிறத அறிந்து வைத்திருப்பவர் யாரோ அவருக்கு பேர் பகவான் அதனால தான் மகான்களே பகவான் சொல்கிறார்கள் பகவான் ரமண மகர்ஷி பகவான் ராமகிருஷ்ணர் அப்படின்னா இதெல்லாம் சொல்கிறது சர்வம் வேத்தி அனைத்தையும் அறிகிறவர் அதனால் சர்வ வித்து விதன் விந்தத்தி விந்தத்தின்னா அடையிறதுன்னு அர்த்தம் காரணமாக இருக்கிறதுனாலே இதையும் சொல்கிறார் எல்லாவற்றையும் அடைந்தவர் அவருக்கு ஒன்றும் அடையிறதுக்கு ஒன்றும் கிடையாது நமக்கு தான் இன்னும் அடைஞ்சது வேறு அடையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது வேற இன்னும் அடையிறதெல்லாம் வேறு இப்படி தான் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம் பகவானை நம்மளையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அதுக்குத்தான் பகவானை வச்சுன்னு இப்படிலாம் பேசுகிறோம் நமக்கு எவ்வளோ அடைஞ்சாலும் சரி திருப்தி வரமாட்டேங்கிறது அடையாததை குறித்து துக்கம் இருக்குது அடைஞ்சின் இருக்கிற விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணுமேன்ருக்கு ஆனால் பகவானுக்கு அப்படிலாம் கிடையாது அடையறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் நித்திய பிராப்தகா எல்லாவற்றையும் அடைந்தவர் இதெல்லாம் நாம் நினச்சோமானால் நமக்கு வைராக்கியம் வந்துடும் ஆஷ வைராக்கியம் எல்லாம் வந்துடும் அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது ஆஹா சர்வம் வேத்தி இத்தி சர்வம் விந்ததி இத்தி வா தொடர்ந்து அடுத்த வகுப்பில் படிப்போம் விஷ்ணும் ஜெஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமஸ்தய சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சகசிரே புருஷா சாஸ்வ சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சாராஜி